அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத் தொன்றும் கள்ளாமை காக்க இந்த குரட்பாவுக்கு நேற்றைக்கு பொருள் பார்த்தோம் மேலும் கொஞ்சம் பொருள் பார்த்துவிட்டு இந்த குரலை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் எல்லாமை வேண்டுவான் என்பான் இகழ்ச்சி இன்மையை யாரும் தன்னை இகழக்கூடாது என்று கருதுகின்றவன் எந்த காரணத்தை கொண்டும் என்னைத்தொன்றும் கள்ளாமை தன் நெஞ்சு காக்க எல்லா வகையிலும் பிறர் பொருளை கவராமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டு தன்னுடைய நெஞ்சை காக்க வேண்டும் யாருக்கும் வஞ்சன செய்யாத வண்ணம் தன்னுடைய மனச எண்ணங்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்னு அர்த்தம் நெஞ்சுன்னா இந்த இடத்துல நெஞ்சு அப்படியே சொற்பொருள் எடுக்கக்கூடாது நெஞ்சுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள்னு அர்த்தம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் பிறரால் இகழப்படாமல் வாழ வேண்டிய துறவியானவன் துறவின்னா என்ன எல்லா மனிதர்களையும் சேர்த்து தான் ஆக துறவிக்கு மாத்திரம் இல்லைங்கிறத சொன்னேன் எந்த வகையான சிறிய பொருளையும் களவினால் அனுபவிக்கலாம் என்ற தீய எண்ணம் புகாதபடி தன்னுடைய நெஞ்சை தன்னுடைய மனதை தீய எண்ணங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டும் எழுதல் இகழ்ச்சி அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாத தீய செயல்களை செய்யறதுனால பெரியோர்களால் இகழப்படுதல் பழிக்கப்படுதல் அப்படிங்கறத எழுதல் சொன்னார் பொருளை கவரது மாத்திரம் களவுன்னு இல்லை ஐம்புல நுகர்ச்சிகள்ல தேவையில்லாத எதையுமே அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னை தோன்றும் அப்படின்னு சொன்னார் மனிதனை செயல்படுத்துவதே இந்த மனம் மொழி மெய் தான் அதாவது எண்ணங்கள் சொற்கள் உடம்பால் செய்யக்கூடிய செயல்கள் மனத்த தூய்மை செய்யறது தான் சிறந்த அறம் அதனால எண்ணங்கள் தான் சொற்களாகவும் செயல்களாகவும் வடிவெடுக்கிறதுனால தன் நெஞ்சு காக்க மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அவனில் சதகோடி உள்ள துறவுடையோன் அப்படின்னு பெரியோர்களுடைய வாக்கு அதனால் அந்த கரணம் அடங்கத் துறப்பதுவே எந்த துறவிலும் நன்றும்பர் தாய்மானவர் நான்மணிக்கடிகை விளம்பினாகனார் ஒரு புலவர் சொல்லுகிறார் கள்ளாமை வேண்டும் கடிய வருதலால் தள்ளாமை வேண்டும் தகுதியுடையன நல்லாமை வேண்டும் சிறியாரோடு யார் மாட்டும் வேண்டும் பகை ஆகவே களவால் கொடிய துயரங்கள் சீக்கிரம் வந்துவிடும் ஆகையினால களவு வந்து அழகை கெடுக்கும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சற்று விரிவாகவே இந்த குரலுக்கு விளக்கம் பார்த்து விட்டோம் இப்பொழுது பதவுரையை பார்ப்போம் எல்லாமை அறிஞர்களால் பழிக்கப்படாமல் இருக்க வேண்டுவான் என்பான் விரும்புகின்றவன் என எந்த பொருளையும் கள்ளாமை ஏமாற்றி கவரும் எண்ணமில்லாத நற்பண்பால் தன் தன்னுடைய நெஞ்சு உள்ளத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும் பார்ப்போம் அறிஞர்களால் பழிக்கப்படாமல் இருக்க விரும்புகின்றவன் எந்த பொருளையும் ஏமாற்றி கவரும் எண்ணமில்லாத நற்பண்பால் தன்னுடைய உள்ளத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும் எல்லாமை வேண்டுவான் என்பான் எனத் தொன்றும் காக்க தன் நெஞ்சு மனமார்ந்தல் வாழ்த்துக்கள் உள்ளந்தோறும் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு